வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒரு முத்து என்று திரு வே இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள அன்பு என்ற கட்டரையில் இருந்து சில பகுதிகள் சான்றோர் என்பவர் யார் என்பதை தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் சிந்தனையை குறித்து நாம் ஆழ்ந்து யோசிக்க முடியும் உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் அதிக அளவில் சான்றோராக பட்டியலிட்டு வைத்திருக்கிறது பிரபலமாக இருப்பவர்கள் எல்லோருமே சான்றோர்கள் பட்டியலில் சேர்ந்து விடலாம் ஆனால் யாருக்கும் அதிகமாக தெரியாமலும் யாரும் தெரிந்து கொள்ளவே விரும்பாமலும் கூட பல சான்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதையும் பேசிவிட்டோ எழுதிவிட்டோ செல்வதில்லை அவர்கள் வாழ்க்கைதான் அவர்கள் வாழ்ந்திருந்த தத்துவத்தை சிந்தனையை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது புத்தர் எதையும் எழுதிவிட்டு செல்லவில்லை லாவோய்ட்ஸ் எதையும் எழுதவில்லை எழுதும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் பிரம்மாண்டம் நம் கண்முன்னே விஸ்வரூபம் எடுத்து வியாபித்து நிற்கும்போது நாம் மெய்மறந்து வியந்து சிலையாக நிற்கிறோம் உலகில் உன்னதமான விஷயங்கள் எல்லாம் எளிமையாக இருக்கின்றன என்பதுதான் அதிசயம் மகாத்மா காந்தியை பாரத நாடு முழுமையுமே தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே அவரது எளிமைதான் ஒவ்வொரு இந்தியனும் அவரை பார்க்கும்போது தனக்கு பரிச்சயமானவர் போலவும் தன் வீட்டில் ஒருவரைப் போலவும் அவர் தோன்றிய உணர்வுதான் பார்த்தவுடன் அவரை மனம் ஏற்றுக்கொள்ள செய்தது எல்லோர் வீட்டிலும் இருக்கும் உப்புக்கள் போல இருப்பவர்கள்தான் ஒப்பற்ற மனிதர்களாக கருதப்படுகிறார்களே தவிர முத்துக்கள் போல் அதிசயமாய் சிலருக்கு மட்டும் அகப்படுகிற மனிதர்கள் அல்லர் அன்பிற்கு பல படிகள் உள்ளன பலர் முதல் படியிலேயே நின்று ஒரு சிலர் மட்டுமே கடைசி படி வரை சென்று சிகரத்தின் உச்சியில் ஏறி நிற்கிறார்கள் காலம் அவர்கள் பெயர்களை காப்பாற்றுகிறது தன்னை சார்ந்தவர்களிடம் வைத்தல் தன்னை தவிர வேறு யாரிடமும் பிரியம் வைக்காத சிலரை பார்க்கலாம் தன் குழந்தைகள் பழையதை தின்று கொண்டிருக்கும் போது தான் மட்டும் வயிறார பால் பயசம் சாப்பிடுபவர்களை நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்டவர்களை காட்டிலும் தன் வீடு தன் மனைவி தன் சுற்றம் என்று தன் பற்றை விரித்துக் கொள்பவர்கள் மேம்பட்டவர்கள் விருப்பத்தையும் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுப்பது நாம் விட்டுக் கொடுக்கிறோம் என்கிற ஒரு சின்ன கர்வம் கரும்பை பிடுங்கும் போது அதன் அடியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் மண் துகள்களைப் போல ஒட்டிக்கொண்டிருக்கும் மூன்றாவது நிலையில் தான் அனுபவிப்பதிலும் அடுத்தவர்களை மகிழ்ச்சி தன் மனத்தை ஆனந்தத்தால் நிரப்பிக்கொள்வது நிலையிலும் பெறுகிறவர்கள் முகத்தில் நன்றி உணர்வு பிரதிபலிக்கிறதா என்கிற இயக்கம் அதில் துணிக்கும் இல்லை ஆனால் நிச்சயம் எதிர்பார்ப்பு உண்டு அந்நிலையில் அகந்தை இல்லை மகிழ்ச்சி மட்டுமே உண்டு மூன்றாவது நிலையிலும் ஒரு சின்ன குறை உண்டு நாம் தருகிற போது பெறுகிறவர்கள் முகத்தில் நன்றியுணர்வு பிரதிபலிக்கிறதா என்கிற இயக்கம் அதில் துணிக்கும் கர்வம் இல்லை ஆனால் நிச்சயம் எதிர்பார்ப்பு உண்டு அந்த எதிர்பார்ப்பு ஏதேனும் ஒரு வகையில் இருக்கலாம் நான்காவது நிலையில் உள்ள அன்பு பிரதிபலன் பார்க்காத அன்பு இயல்பாக நிகழ்கிற அன்பு அதை தியாகம் என்று கூட சொல்ல முடியாது தியாகம் என்றால் நாம் உன்னதமான ஒன்றை வேறொன்றிற்காக இழந்ததாக பொருள் ஐந்தாவது நிலையில் எதிரே இருப்பவர்கள் வெறுப்பை உமிழ்ந்தாலும் நாம் அன்பை செலுத்துவது நம் அன்பை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்துவது நிலை இன்னும் மேம்பட்டது அதில் செலுத்தப்படுகிற அன்பு தனக்குள் பூட்டி வைத்துக் கொள்கிற சிந்தனையாக கூட இல்லாமல் தான் இன்புற்றிருக்கும் மோன நிலையை மட்டுமே உணர்த்துவது பையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்பது அதுதான் இறுதியாக ஏழாவது நிலை ஒன்று உண்டு அதில் தான் என்கிற தன்மை மறைந்துவிடும் சிறந்த பாட்டு பாடகர் காணாமல் போகிற போதுதான் காதுகளில் உழுவது போல் சிறந்த நடனம் நடனமாடுபவர் மறைகிற போது நடனத்துடன் கரைகிற போது உருவாவது போல் அந்த உயர்ந்த அன்பில் அன்பு செலுத்துபவர் மறைந்து போகிறார் அன்பு மட்டுமே எஞ்சி இருக்கிறது அந்நிலையில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் உன்னதமான மனப்பான்மை சாத்தியமாகிறது நன்றி வணக்கம்